அகர முதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகு அன்பு அறிவு தேற்றம் அவாபின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு அரசனிடம் அல்லது தலைவனிடம் அன்புடையவராகவும் சிறந்த அறிவுள்ளவராகவும் பின்னால் வருவனவற்றை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய தெளிவை உடையவராகவும் பொருளை கண்டு பேராசை கொள்ளாதவராகவும் இருப்பவர்களை கண்டு உணர்ந்து அவர்களை செயல் செய்ய தேர்ந்தெடுக்க வேண்டும் மேலே சொன்ன நான்கு குணங்களை உடையவர் தலைவனுக்கு தீங்கு வாராத வண்ணமும் செயலுக்கு பங்கம் ஏற்படாத வண்ணமும் செய்து முடிப்பார்கள் எனவே அப்படிப்பட்டவர்களை தேர்ந்து செயலை மேற்கொள்ள நியமிக்க வேண்டும் இந்த நான்கு பண்புகளும் உடையவனிடத்தில் பொறுப்புகளை நம்பி ஒப்படைக்கலாம் என்பது கருத்து குரட்பாக்கள் ஒன்று இரண்டு மூன்று எத்தகையவரிடம் செயல் பொறுப்புகளை வழங்கி வழிகாட்டலாம் என்பதை உணர்த்தியது செயலாற்றுபவனுக்கு அன்பு மிக முக்கியமானது அன்பில்லாமல் செய்கின்ற எந்த செயலும் சிறப்புற்று விளங்காது அன்பு இருந்தாலும் செயல் புரிவதற்குரிய அறிவு இருக்க வேண்டும் பலரிடம் அன்பும் அறிவும் இருக்கும் ஆனால் மனதில் வலிமை இருக்காது அறிவில் தெளிவிருந்தால் மட்டும் போதாது நெஞ்சில் உறுதி வேண்டும் செயலை இடையில் விட்டுவிடாமல் தொடர்ந்து செய்து முடிப்பதற்குரிய நெஞ்சு வேண்டும் அதுவே தேற்றம் என்ற உபதேசிக்கப்பட்டது அன்பு அறிவு தேற்றம் ஆகியவை இருந்தாலும் பொருள் நாட்டம் புலனின்ப நாட்டம் உடையவனாக இருப்பானே ஆனால் அவனுடைய செயல்கள் அவனுக்கும் சமூகத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் எனவே அவாவின்மை அதாவது ஆசையில்லாத தன்மை என்று உபதேசித்தார் நம்முடைய தேசத்தின் வளர்ச்சிக்கு இன்றைக்கு பெரிய இடையூறாக இருக்கும் லஞ்சம் ஊழல் போன்றவை அவாவின் வெளிப்பாடுகள் அதாவது பேராசையின் வெளிப்பாடுகள் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ளலாம் இந்த நான்கு குணங்களும் நன்றாக உடையவன் செய்கின்ற தொழிலை தலைவன் சிறிதும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்பதுதான் இந்த குரலின் உள்ளார்ந்த கருத்து இனி பதவுரை பார்க்கலாம் அன்பு தலைவனிடத்தில் அன்பு அறிவு அறிவுடன் செயல் புரியும் தன்மை தேற்றம் உறுதியான மனம் அவாவின்மை பொருளாசையின்மை இந்நான்கும் இந்த நான்கு பண்புகளையும் நன்குடையான் கட்டே நன்கு உடையவனையே தெளிவு தெளிய வேண்டும் அதாவது அவனிடம் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் தலைவனிடத்தில் அன்பு அறிவுடன் செயல்புரியும் தன்மை உறுதியான மனம் பொருளாசை இன்மை இந்த நான்கு பண்புகளையும் நன்கு உடையவனையே தெளிய வேண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் இக்குரட்பா அனைவரும் நன்கு மனதிலே ஆழப்பதிய வைக்க வேண்டிய ஒன்றாகும் அன்பு அறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்